प्रपन्न ज्ञान कृष्णाय यज्ञेन यजंतो ிாத்தய एकत्वेन पृथत्वेन बहुधा विश्वतो मुखं भगवान श्री कृष्णर ஈஸ்வரஸ்வரூபத்தை அறிஞ்சு இந்த உலகத்தில் தர்மத்தை கடைப்பிடித்து உலக சுகத்தை அனுபவிக்கலாம் அல்லது உலக சுகத்தையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு ஈஸ்வர ஸ்வரூபத்தை அறிந்து தர்மமாக வாழ்ந்து ஈஸ்வரஸ்வரூபத்தினுடைய பரமார்த்த தத்துவம் உண்மையான தத்துவத்தை நம்முடைய யதார்த்த ஸ்வரூபமான ஆத்மாவாகவே உணர்ந்து மோக்மடைகிறதையும் பற்றி உபதேசம் பண்ணினார் இந்த மகாத்மாக்கள்னால் எப்படியெல்லாம் கடவுளை வழிபடுகிறார்கள் அதாவது தங்களுடைய சிற்றறிவின் தன்மையை உணர்ந்தவர்கள் சாஸ்திரங்கள் பெரியோர்களுடைய வார்த்தையிலே முழுமையான நம்பிக்கை உடையவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளில் சிறிதளவும் பொய்யில்லை என்பதை நன்கு ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனையே சார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள் இந்த மகாத்மாக்களுடைய தன்மைகள் பலவிதமானது எப்பொழுதும் அவர்கள் இறைவனுடைய புகழை பாடுகிறார்கள் விரதங்களை கடைபிடிக்கிறார்கள் உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் இறைவனை விழுந்து நன்றாக வணங்குகிறார்கள் எப்பொழுதும் இப்படி இறைவனுடைய தத்துவத்தை அறிந்து அதிலேயே நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று சொன்னார் பகவான் இந்த ஸ்லோகத்தில் அதேதான் தொடர்கிறது ஒரு சில மகான்கள் ஞான யஜனச்ச அபி மாம் யஜந்தகா உபாசத்தே ஞான யஜத்தினால் ஞான யஜம்னு சொன்னால் இந்த யஜம்னு சொன்னால் சாதாரணமாக வெளியில் ஒரு ஹோமகுண்டத்தில் பொருள்களையெல்லாம் சமர்ப்பணம் செய்கிறது இறைவனை நினைத்து பண்ணுறது தெய்வங்களையெல்லாம் நினைச்சி பண்ணுறது இங்கே வந்து ஞான யஜம்னு சொன்னால் புறத்தில் செய்யப்படுற வேள்வி இல்லை மனசுக்குள்ளே இருக்கிற அறியாமைய அறிவுங்கிற நெருப்பில் ஹோமம் பண்ணுறது இது நாலாவது அத்தியாயத்திலே நம்ம பார்த்துருக்கோம் பிரம்மாத்மா வப்பரே யஜ்யம் யஜ்யே நெய்வோபுதி அப்படின்னு நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது வரியில் நாம் இதை பார்த்துருக்குறோம் அதே மாதிரி அதுலேயே இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகம் தள்ளி சுவாத்தியாய ஞான யஜாஸ அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறார் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் ஞான யஜ பரந்தப அப்படி ஞான யஜமானது புகழப்பட்டிருக்கிறது ஞான யஜம்னு சொன்னால் தத்துவ சாஸ்திரங்களை குருவின் வாயிலாக உபதேசித்து அறிந்து கொள்ளுதல் குருநாதர் உபதேசித்து அதை தெரிஞ்சுக்கிறது அப்புறம் அதில் வர்ற சந்தேகத்தை போக்கிக்கிறது அப்புறம் அந்த கருத்தை ஆழமான மனசுல பதிய வைக்கிறது இதுக்கு பேரு சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் தமிழ்ல இதுக்கு பேரு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்னு பேர் ஆகவே மாம் சாப்பி இந்த ஸ்லோகத்தில் சாப்பிங்கிறத வந்து சங்கராச்சாரியார் என்னையே அறிவினால் வழிபடுகிறார்கள் ஞான யஜத்தினால் வழிபடுபவர்களாய் என்னை உபாசிக்கிறார்கள் ஆக இறைவன் இப்பிரபஞ்சமயமாக இருக்கிறார் என்மயமாகவும் இருக்கிறார் இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை என்கின்ற ஒரு மெய்யுணர்வை அவர்கள் பெறுவதையே இங்கே உபாசனை பண்றதாக சொல்லப்படுகிறது ஏதோ யாரோ பூஜை பண்றவனுக்கா பூஜை பண்ணப்படுகிற கடவுள் இருக்காருங்கிற மாதிரி தோன்றும் உண்மையில் எல்லாம் ஒன்று என்கின்ற தெளிந்த அறிவை அவன் பெறுகிறான் ஞான யஜ்ன சாப்பிய அந்நேன சிலர் வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து அதன் மூலம் இறைவனை போற்றுகிறார்கள் அப்புறம் ஏகத்வேன ஏக்கத்வேன அப்படிங்கிறது ஞான யக்கியத்தை தான் சொல்லுகிறது அதாவது பரம்பொருள் ஒன்றுதான் தான் இருக்கிறது என்று அந்த அப்சல்யூட் ரியாலிட்டி பரமார்த்த ஞானத்தினால நன்கு தகுதி படைத்த மகாத்மாக்கள் உத்தம அதிகாரிகள்னு சொல்லுவோம் அவர்கள் அவ்வாறு பூஜை செய்கிறார்கள் அதாவது பிரம்மைவ சத்தியம் மெய்ப்பொருள் ஒன்றே தான் இருக்கிறது மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக இருப்பதெல்லாம் மாயத்தோற்றம் என்ற ஞானத்தோடு அத்வைத பிரம்ம தத்துவத்தை ஆழ்ந்து எண்ணுகிறார்கள் உத்தம அதிகாரிகள்னு பேர் ப்ரிதக்துவேனான்னு சொன்னால் மத்தியம அதிகாரிகள் என்ன பண்ணுகிறார்கள்னா பகவான தங்களுக்கு வேறையாக அதாவது சூரியனாகவும் சந்திரனாகவும் அப்படி இறைவனை தங்களுக்கு வேறாக கருதி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களை எல்லாம் தியானம் பண்ணுகிறார்கள் இவர்கள் மத்தியமதிகாரிகள் பகுதா விஸ்வத்தோ முகம் அந்த மத்தியமதிகாரிகள்லேயே இன்னொரு குரூப் மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஈஸ்வரனாக தியானம் பண்ணுகிறார்கள் அதைத்தான் விஸ்வரூப உபாசனைன்னு சொல்லுகிறோம் கடவுளை தங்களுக்கு வேறாகவும் வேறு வடிவிலேயும் வைத்து வழிபடுகிறார்கள் அல்லது ஒருவனாகவே இறைவன் ஒருவன்தான் இருக்கிறான் என்ற அந்த கோணத்திலும் வழிபடுகிறார்கள் இறைவனை இரண்டற்ற ஒருவராகவும் அல்லது ஒரு வடிவத்திலும் வணங்குகிறார்கள் பிருதக்துவேன பிருதக்துவேனன்னு சொன்ன மற்ற தேவதைகளை இந்திரன் அக்னி யமன் வருணன் அவர்களையெல்லாம் வைத்து அவர்களோடு சேர்த்து தனியாக ஈஸ்வரனை வச்சு அந்த ஈஸ்வரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களெல்லாம் கேபினட் மினிஸ்டர் மாதிரி பண்ணுறது ஒன்று இல்லாட்டி ஏக்கத்துவம் என்னென்னா அத்வைதானம்னு அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ப்ரிதத்வை தன்னையும் கடவுளையும் வேறாக கருதி பூஜை பண்ணுறது தியானம் பண்ணுறது எல்லாம் ஒரு இப்படி பண்ணுகிறார்கள்ங்கிறார் இந்த எல்லா விதமான ஜனங்களும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் பெரியவர்கள் பரந்த உள்ளம் படைத்தவர்கள் அடுத்தது என்னதுன்னா பகுதா விஸ்வத்தோ முகம் விஸ்வரூப உபாசனை இந்த பிரபஞ்சத்தையே இறைவன் மயமாக பாவனை பண்றது ஆகாசம் வாயு அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தண்ணீர் நதி கடல் மலை மக்களுடைய கூட்டங்கள் குழந்தைகள் பெரியோர்கள் முதியவர்கள் நோயற்றவர்கள் நோயுள்ளவர்கள் எல்லா விதமான வெரைட்டியும் எல்லாவற்றையும் ஈஸ்வரமயமாக மனசில் தியானம் பண்ணி பார்க்கிறது ஆக அப்படியும் சிலர் பூஜை பண்ணுகிறார்கள் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் ஏகத்துவேன பிரதத் தேன பகுதா விஸ்வத்தோமுகம் உபாசத்தே ஆக ஒரு சிலர் இப்படி செய்கிறார்கள்னு சொல்கிறார் இன்னும் பல கோணத்தில் பகவான் சொல்ல போகிறார் எப்படியெல்லாம் என்ன தியானம் பண்ணலாம் என்னை நீங்கள் எப்படியெல்லாம் நினைத்து பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறார் அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அந்த பகுதிக்கு ஈஸ்வர விபூத்தின்னு பேர் அது தொடர்ந்து வரப்போகிறது இதனுடைய விரிவெல்லாம் பத்தாவது அத்தியாயத்திலையும் வரப்போகிறது ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்த அளவில் சொல்லி பூர்த்தி பண்றேன்